அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு விருந்து புறத்ததா தான் உண்டல் சாகா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று விருந்தோம்பல் அதிகாரத்திலே இரண்டாவது குரட்பாவாக அமைந்திருக்கின்ற இந்த குரலை இப்பொழுது படித்தோம் விருந்து அப்படின்னா விருந்தினர் புறத்ததா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 அப்படி சாப்பிட்றத நாம் விரும்பக்கூடாதுங்கிற சாவா மருந்தெனினும் விருந்து புறத்ததா தான் உண்டல் வேண்டற்ப அமிர்தமாக இருந்தாலும் கூட வெளியில் விருந்தாளியை வச்சுட்டு தான் சாப்பிட்றதுங்கிறது அப்படி நம்ம பண்ணக்கூடாது அதை விரும்பக்கூடாது அப்படின்னு அர்த்தம் விருந்தினர் வீட்டின் வெளியே இருக்கும்போது நாம் சாப்பிடக்கூடிய பதார்த்தம் அதமாகவே இருந்தாலும் அதாவது சாவை தடுக்கின்ற மருந்தாகவே இருந்தாலும் அதை விரும்பக்கூடாதுங்கிறது தான் பொழிப்புரை பரிமேலழகர் சொல்லுகிறார் உண்ணப்படும் பொருள் அமிர்தமே எனினும் தன்னை நோக்கி வந்த விருந்து தன் இல்லின் புறத்ததாகத்தானே அதனை உண்டல் விரும்புதன் முறைமை உடைத்தன்று அது தர்மமாகாது ஆகவே இந்த இரண்டு குரட்பாக்கள் வாயிலாக விருந்தோம்பலனுடைய சிறப்பு சொல்லப்பட்டது இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு அதான் முதற் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று அப்படிங்கிறார் கடோபனிஷத்தில் முதல் முதல் வள்ளி அதாவது சாப்டர் ஃபஸ்ட்டு செக்ஷன் செவன்த் அண்ட் எய்த்து மந்த்ரா ஏழாவது எட்டாவது மந்திரத்தில் அங்கே சொல்லுகிறார்கள் அதாவது இந்த நச்சிகேதஸ் வந்து அவங்க அப்பா சொன்னபடி அந்த அவர் சொன்ன வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யமதர்மராஜா இருக்கிற இடத்துக்கு நச்சிகேதஸ் போகிறான் அப்பொழுது யமதர்மராஜா வெளியே சென்று இருக்கிறார் அங்கேயே வீட்டில் அவன் காத்து கொண்டிருக்கிறான் அப்போ யமதர்மராஜா திரும்பி வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் சொல்லுகிறார்கள் பெரியோர்கள்லாம் என்ன சொல்லுகிறார்கள்னா வைஷ்வாந் பிரவிஷதி அதிர்மணோ கிருகாண் தசை தாங் சாந்திங் குவந்தி ஹரவ்வஸ்வத்தோதகம் ஆஷா பிரதீட்சே சங்கத்தும் சூன்தகுபூர்த்தே புத்தபுஷ் சர்வான் ஏதே புருஷஸ் அல்பேதோ எஸ் நஷ்ணன் வசதி பிராமணோ கஹே இந்த மந்திரங்களுடைய பொருள் என்ன இந்த மந்திரங்களை சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன் அவர்கிட்ட சொல்லுகிறார்கள் வந்திருக்கிற வேதம் கற்ற அந்தணன் அக்னி தேவரே விருந்தினராக வீட்டை அடைந்திருக்கிறார் அவருக்கு இப்படிப்பட்ட உபச்சாரத்தை மனிதர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார்கள் யமதேவரே அந்த அந்தணரை உபச்சரிப்பதற்கு நீரை கொண்டு வாருங்கள் ஹரவைவஸ்வத்தோதக்கம் எவருடைய வீட்டில் ஒரு அந்தணன் வேதம் கற்றவன் உணவு உட்கொள்ளாமல் வசிக்கின்றானோ அந்த அறிவற்ற மனிதனுடைய அனைத்து விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சத்சங்கத்தினால் வரக்கூடிய புண்ணியங்களையும் நல்ல சொற்களால் தேடிய புண்ணியத்தையும் யாகத்தாலும் சேவையாலும் அடைந்த புண்ணியத்தையும் மக்கள் செல்வத்தையும் பசுக்களையும் அந்த அந்தணனுடைய ஆற்றலானது அவன் விரும்பாவிட்டாலும் அழித்துவிடும் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் அங்கே ஜெகவீரபாண்டியனாருடைய உரையிலிருந்து பார்க்கும் பொழுது அமிர்தம் அப்படின்னா மரணம் மறுவாமல் அருளுவது அப்படிங்கிறார் சாவா மருந்து அமுதம் அப்படின்னு சொன்னால் முதுமை நேராமல் காப்பது அமிழ்தம் இனிய சுவையாய் இன்பம் தருவது ஆக அமிர்தம் அமுதம் அமிழ்தம் என்றுக்கும் மூன்று விதமான பொருள் சொல்கிறார் வந்த விருந்து அயலே இருக்க உண்ணுவது பாவம் அதனால் நரக துயரம் நேரும் பிறர் பசித்திருக்க புசிப்பது பெரும் பிழை அதை செய்யாதே நீ தனியே உண்பது உன் உடலை வளர்ப்பதாகும் பிறர்க்கு ஊட்டுவது உயிரை காப்பதாகும் ஆத்மாவுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணுமா உடம்புக்கு க்ஷேமத்தை கொடுக்கணுமா உடலுக்கு நன்மையை அளிக்க வேண்டுமா உடலிலே வாழ்கின்ற உயிருக்கு நன்மையை தர வேண்டுமென்றால் உன்னை அழித்துக் கொண்டாவது பிறருக்கு உணவை கொடு என்ற ஒரு கருத்தை இங்கே சொல்லி இருக்கிறார்கள் நாளை தொடர்ந்து மேலும் இதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம் விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்ற அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்